ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீத்தமே நம தைவீசமோயீ மீண்டர் ஆசரத்த தொடங்கினார் நாலாவது ஸ்லோகத்தில் இப்போ ஒரு தெளிவுக்காக வேண்டி தெய்வ சம்பத்தும் அசுர சம்பத்தும் அதனுடைய பலனுடைய பிரிவுகளையும் சொல்ல வேண்டும் என்று அதாவது தெய்வ சம்பத்தினுடைய பலன் என்ன அசுர சம்பத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த உபதேசத்தை இந்த ஸ்லோகத்தில் பண்றார் ஹே பாரதா அர்ஜுனா தெய் சம்பத்மோக்ாய இப்ப அபயம் தொடங்கி அதிமானிதா வரைக்கும் சொன்னோமே ந அதிமானிதா அது வரைக்கும் படித்தோமே அதெல்லாம் விமோக்ஷாய விமோக்சாயன்னா துன்பம் வராம நம்மளை பேரின்பத்தில் செலுத்தக்கூடிய குணங்கள் சம்சார பந்தத்திலிருந்து மோஷத்தை கொடுக்கக்கூடியது விடுதலை கொடுக்கக்கூடியதாக மதா அபிப்பிரேதா என்று கருதப்பட்டு இருக்கிறது பெரியோர்களால் சாஸ்திரங்களால் வேதங்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது கருதப்பட்டிருக்கிறது அர்த்தம் தெய்வ சம்பத்தானது விமோக்சாய மதா மோக்ஷத்தின் பொருட்டு தெய்வீக குணங்கள் அமைகின்றன ஆசுரி சம்பத் இந்த தம்பக ஆரம்பிச்சு அஜானம் வரைக்கும் படித்தோமே அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் துன்பத்தை நமக்கும் பிறருக்கும் உண்டு வண்ணக்கூடியது இந்த தெய்வீக குணங்களெல்லாம் நமக்கும் பிறருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியது துன்பத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியது ஆனால் இது இன்பத்திலிருந்து நம்மளை நீக்கி துன்பத்தை அதிகப்படுத்துறது இந்த தம்பகா தர்ப்பகா அபிமானகா குரோதகா பருஷ்யம் அஜ்ஞானம்னு படித்தோமே இதெல்லாம் நிபந்தாய பந்தத்துக்கு காரணம் அது பந்தத்தில இருந்து விடுவிக்கிறதுக்கு தெய்வீக சம்பத்து காரணம் பந்தத்துல நம்மளை மேலும் மேலும் ஆழ்த்துறதுக்கு அசுர குணங்கள் காரணம் இன்னும் நிறைய சொல்ல போறார் இருந்தாலும் இந்த இடத்துல இதை முதல்ல சொல்லணும்னு அவர் கருதி அதை உபதேசம் பண்ணுகிறார் ஆஹ் அசுர சம்பத்தினால முன்பு சொன்னபடி ராட்சச குணங்களும் இந்த அசுர குணத்துக்கும் ராட்சசுணத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆளையே அழிச்சுடும் ஆனா அசுர குணம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் நச்சின் நச்சின்னு இந்த நியூ சொல்றோமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் ஆளையே இல்லாமல் பண்ணிடுவான் ராட்சச குணத்துல ஆஹா அதுலயும் அசுரந்தான் ராட்சசா மாறுறான் அதாவது அதர்மமா புல நின்பங்களை அனுபவிக்கிறத்துக்கு பேர் தான் அசுரன்னு பேர் அற வழியில்லாமல் தவறான வழியில் புல நின்பங்களை நுகருகின்றவன் தான் அசுரன் தர்மமான வழியில புல நின்பங்களை நுகர்கிறவனுக்கு பேர் தான் சுரன் பேர் இவன் புல நின்பங்களை நுகர்றவன் இல்லை இந்த ராட்சசன் கிரவன் எல்லாரையும் துன்புறுத்தி சாடிஸ்ட் சொல்றோமே அந்த துன்புறுத்துதல்ல இவனுக்கும் இந்த தீய குணங்கள் மற்றதெல்லாம் இருந்தாலும் முக்கியமா எல்லாரையும் நிந்தன பண்ணணும் துன்புறுத்தனும் அந்த மாதிரி ஒரு குணம் ராட்சச குணம் ஆக மனசுக்குள்ள அர்ஜுனனுக்கு உடனே தோணலாம் நான் தெய்வ சம்பத்தோட பிறந்திருக்கேனா அசுர சம்பத்தோட பிறந்திருக்கிறேனா அப்படின்னு தன்னை பத்தின ஜட்ஜ்மெண்ட் அவனுக்கு அது விளங்கல பகவான் சொல்றார் ஹே பாரத மா நீ கவலைப்படாதே தெவீம் சம்பதம் அபிஜாத்தோசி தெய்வீக சம்பத்தை சார்ந்தே நீ தோன்றியிருக்கிறாய் பிறந்திருக்கிறாய் உங்கள்கிட்ட தெய்வீக குணங்கள் இருக்கின்றன நான் பகுத்தறிஞ்சு உபதேசம் பண்றதுக்காக உன்னை முன்னிட்டு நான் உலக மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக இதை சொல்லுகிறேன் என்ற குறிப்பு அங்கே இருக்கிறது நீ கவலைப்பட வேண்டாம் நீ தெய்வ சம்பத்தோடு தான் பிறந்திருக்கிறாய் ஆகவே அர்ஜுனுடைய மனநிலைய குறிப்பால உணர்ந்து பக்தவத்சலனாகிய அன்பர்களிடத்தில் கருணை கொண்டிருக்கிற இறைவன் சொல்லுகிறார் உத்பன்னோசி நீ தோன்றியிருக்கிறாய் அபிஜாத்தோசிங்கிறதுக்கு தோன்றியிருக்கிறாய் எனவே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்படாதே நீ தெய்வ சம்பத்தோடு தோன்றி இருக்கிறாய் அல்லது நீ தெய்வ சம்பத்தோடு தோன்றி இருக்கிறாய் நம்மிடத்தில் அசுர குணம் இருக்குமோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே கவலைப்படாதே நீ இன்னும் பேரின்பத்தை நன்றாக உணரப்போகிறாய் என்பதை எல்லாம் இந்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்லி இருக்கிறார் எனவே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் தெய்வ சம்பத்தோட பலன் மோக்ஷம் அசுர சம்பத்தோட பலன் பந்தம் அர்ஜுனன் அர்ஜுனனை போன்ற பெரும்பாலானவர்கள் உண்மையிலேயே தெய்வ சம்பத்தோடுதான் இருக்கிறார்கள் எனவே கவலைப்பட வேண்டாம் இந்த கீதா சாஸ்திரத்தை படிக்கின்றவர்கள் தெய்வீக குணங்களை வளர்த்து கவலையிலிருந்து விடுபடுவார்களாக என்பதுதான் கருத்து தெய்வீ சம்பத் விமோக்ஷாயா சுரீமதா மாசுச்சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோ பாண்டல